ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம் தர்மசாஸ்திரத்திலிருந்து ஒவ்வொரு தர்மமாக பார்த்து வரக்கூடியதான வரிசையில் சில புண்ணிய காலங்களில் சமுத்திரஸ்நானம் என்பது மிகவும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது கடலுக்கு சென்று ஸ்நானம் செய்வது அந்த ஸ்நானம் செய்ய வேண்டிய முறையையும் நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது பொதுவாகவே எந்த நதிக்கு சென்று நாம் ஸ்நானம் செய்வதாக இருந்தாலும் அதற்குன்னு ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திராயச்ச சுகாயச்சா அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் ஒரு விஷயத்தில் ஒரு வழிமுறையை சொன்னால் அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு முதலில் தேக ஆரோக்கியம் அதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது அதுதான் திருஷ்டம் ஒவ்வொரு காரியத்திலிருந்து இரண்டு விதமான நமக்கு கிடைக்கிறது ஒன்றோ திருஷ்டம் இன்னொன்றோ அதிருஷ்டம்னு பெயர் திருஷ்டம் அப்படின்னா கண்ணில் கண்ணினால் பார்க்கக்கூடியதான பலன் அதிர்ஷ்டம் அப்படின்னா அனுபவித்து தெரிந்து கொள்ளக்கூடிய பலன் திருஷ்டம் பிரயோஜனம் என்ன அப்படின்னா முதலில் देह ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கிறது இது விஷயமாக தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது எங்கே நாம் ஸ்நானம் பண்ணுறதுக்கு போனாலும் அந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது அதாவது நத்தியாய்ச பரிபிரஷ்டம் நத்தியாய்ச வினுசிருதம் கத பிரத்யாகத்தம் யச்ச தத்தோயம் பரிவர்ஜயேத் அப்படின்னு தர்மசாஸ்திரம் வியாசாச்சாரியால் காண்பிக்கிறார் அதாவது ஒரு நதியில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த நதியில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கணும் நதி வேகேன சுத்ததி அப்படின்னு ஆறுகளில் ஓடக்கூடியதான தண்ணீர் எப்பொழுதும் கெட்டு போகாது நாம் ஒரு தண்ணீரை ஒரு குடத்துலையோ ஒரு சொம்புலேயோ பிடிச்சி வச்சால் ஒரு நாள் தான் நன்றாக இருக்கும் மறுநாளைக்கு அதில் வழவழன்னு ஒரு வழப்பு தன்மை வந்துடும் அந்த தண்ணீர் ஏன்னா அது கெட்டு போயிடும் தண்ணீர் எப்பொழுதும் சுத்தமாகவே இருக்குது நதியில் என்ன காரணம்னா வேகேன சுத்தியதி அந்த தண்ணீர் நகுந்து கொண்டே இருக்கிறதுனால தான் அது சுத்தமாக இருக்குது அப்படி ஈஸ்வர சிருஷ்டியே அப்படி இருக்குது ஒரு நதியில் ஸ்நானம் பண்ணுற போ போகிறோம் தண்ணீர் தேங்கி இருந்தால் ஸ்நானம் செய்யக்கூடாது தடுக்கப்பட்டு இருந்தால் ஸ்நானம் செய்யக்கூடாது போன தண்ணீர் திரும்பவும் சுத்தி வருது அப்படின்னா அங்கே ஸ்நானம் செய்யக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது தேங்கி இருக்கக்கூடியதான தண்ணீரில் ஸ்நானம் பண்ணக்கூடாது அதே போல் தடுப்பணைகள்லாம் கட்டியிருக்கும் அணை கட்டியிருக்கும் அணைகள் கட்டி இருக்கிற இடத்துல போய் நாம் ஸ்நானம் செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதனால தான் பழைய நாளில் என்ன வழக்கம் அப்படின்னா சேமிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான முறையை நம் முன்னோர்கள் கண்டாண்டு கண்டுபிடிச்சி கையாளுருக்கா அதாவது எந்த நதியையும் அவர்கள் தடுக்கவே மாட்டா நம் முன்னோர்கள் நதியை தடுத்து அணை கட்டணும்னு யோஜனை பண்ணியிருந்தால் எத்தனையோ அணைகளை கட்டிருக்கலாம் ஆனால் நதிக்கு குறுக்க எந்த நதிக்கு குறுக்கையும் தடுப்பணையோ ஒரு பெரிய அணையையோ கட்டலை என்ன செய்தா அப்படின்னா அந்தந்த நதியிலிருந்து தனித்தனியாக கிளை நதிகளாக பிரித்து அங்கங்கே ஏரிகள் குளங்கள் வெட்டி தண்ணீரை சேமித்தா ஏன்னா ஏன் போகிற நதியையே தடுத்து அணை கட்ட முடியாதா அப்படின்னா எப்பொழுதும் ஒரு நதியில் ஓடக்கூடியதான தண்ணீரை தடுக்கக்கூடாது தடுத்தால் என்னவாகும் அப்படின்னா அந்த நதியினுடைய வேகம் குறைஞ்ச போயிடும் நதி எப்படி இருக்குது நம்ம தேசத்தில் அப்படின்னா சமதளத்தில் தான் போகிறது அனைத்து நதியுமே மேற்கு தூக்கியும் கிழக்க தணிஞ்சும் அப்படி இல்லை சமதளத்தில் தான் அனைத்து நதிகளுமே இருக்குது ஏதோ ஒரு சில இடங்களில் ஒரு மலையிலேருந்து இறங்குற இடத்துல ஒரு மேடிலேருந்து பள்ளத்தை நோக்கி இறங்குற இடத்துல வேணாம் அப்படி இருக்குமே தவிர அநேகமாக சமதளத்தில் தான் அனைத்து நதிகளுமே இருக்குது அப்போது அந்த தண்ணீர் ஓடிக்கொண்டே இருந்தால்தான் கடைசி வரையிலும் தண்ணீர் பாயும் ஆகையினால எந்த நதியிலேயும் குறுக்க தடுப்பணைகளை கட்டி தடுக்கவே மாட்டான் முன்னோர்கள் காரணம் நதியினுடைய வேகத்தை குறைக்கக்கூடாது குறைச்சால் என்ன ஆகும்னா அந்த வேகம் குறைஞ்சி போயிடுச்சோன்னா தண்ணீர் பாயாது ஆகையினாலே நம் முன்னோர்கள் என்ன செய்தா அனைத்து நதிகளுக்கு பக்கத்திலேயும் நிறைய ஏரிகள் குளங்களை வெட்டி நதியிலே ஆறுகளில் போகக்கூடியதான தண்ணீரை குளங்கள்லேயும் ஏரிகள்லேயும் தான் சேமித்தா அந்த குறுக்க அந்த நதியை தடுக்கவே இல்லை ஆகையினாலே அனைத்து நதிகளும் கெட்டுப்போகாமல் இருந்தது தண்ணீர் கடைசி வரைக்கும் பாஞ்சது நாம் என்ன நினைக்கிறோம்னா அப்போது நிறையா மழை பெய்ஞ்சது சூழல் நன்றாக இருந்தது நிறைய அளவுக்கு அதிகமான மழை பெஞ்சு நன்னா ஓடின்றிருந்தது நதிகள் இப்போது மழை அளவு குறைஞ்சி போயிடுதுன்னு சொல்கிறோம் நாம் மழை அளவை பார்த்தா பெரிய அளவில் ஒன்றும் பெருசாக குறைஞ்சுடல மழையினுடைய அளவு நாம தான் நதிகளே நாம் ரொம்ப இடைஞ்சல் பண்ணிவிட்டோம் தடுத்து அணை தடுப்பணைகள் கட்டுறோம் என்கிற பேரில் நதியினுடைய வேகத்தை குறைச்சி ஊற்றுத்தண்ணீர் எல்லாம் நின்று போயிடுது நதிகள்லேயே ஊற்று ஊற்று தண்ணீர்னு உண்டு கோடை காலத்தில் அங்கங்கே தண்ணீர் ஊறி வந்துட்டே இருக்கும் ஆகையினால ஜீவ நதிகள் அப்படின்னு பேர் நதியில்லாம் ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும் தண்ணீர் வருஷம் பூரா ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீர் ஏன்னா ஊற்று தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் ஆகையினாலே தான் நம் முன்னோர்கள் நதிக்கு எந்த ஒரு ஆற்றுக்கு குறுக்கேயும் ஒரு அணையோ கட்டாமல் ஏரி குளங்களில் தண்ணியை சேம எப்போ அந்த ஆற்றில் தண்ணீர் வந்தாலும் ஏரி நிரம்பும் குளங்கள் நிரம்பும் அதிலிருந்து உபயோகப்படுத்துவது அப்படிங்கிற வழக்கத்தில் தான் நம் முன்னோர்கள் வச்சுருக்க தர்மசாஸ்திரமும் அதை தான் சொல்கிறது நிற்கக்கூடிய தண்ணீரில் ஸ்நானம் செய்யக்கூடாது ஏன்னா ஒரு இடத்துல தண்ணீர் பெரிய அளவில் தண்ணீர் நிற்கிறது அப்படின்னா அங்கே நமக்கு நம்முடைய உயிரை பறிக்கக்கூடியதான சக்திகள் நிறைஞ்சிருக்கும் அங்கே ஸ்நானம் செய்யக்கூடாது தண்ணீர் தேங்கிதானே இருக்குன்னு இறங்கினார் உள்ளே இழுத்துடும் தண்ணீர் ஓடக்கூடியதான தண்ணீர் தள்ளி தான் உடமையை தவிர உள்ளே இழுக்காது இதெல்லாம் மனசில் வச்சுன்னு தான் தர்மசாஸ்திரம் இந்த அளவுக்கு கட்டுப்பாடுகளை சொல்கிறேன் போகக்கூடியதான தண்ணீர் திரும்ப வருது அப்படின்னா அந்த இடத்துலேயும் குளிக்கக்கூடாது அது விஷம் கலந்த தண்ணீராக இருக்கும் நம்ம உடம்புக்கு அனாரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக தண்ணீராக இருக்கும் அப்படின்னு நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதே போல் நதிகளுக்கு சென்று நாம் ஸ்நானம் செய்தால் அவகாஹஸ்நானம் என்று நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதாவது மூழ்கிதான் ஸ்நானம் பண்ணணும் நதிக்கு போனால் மூழ்கி ஸ்நானம் பண்ணணும் யார் யார் எப்படி ஸ்நானம் செய்யணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது கிரகஸ்து சவந்தீஷு நமஜிய ஸ்நாச்சேத்து அந் ஆசிச்சம் இத்தரேஷாண் மஜ்ஜனம் நால்பாம்பி சிரோமேத் நாவகாஹேத்து மகோதௌ அப்படின்னு அவகாஹஸ்நனம் அப்படின்னா முங்கிஸ்நனம் செய்யணும் நதிகளுக்கு சென்றால் கிரகஸ்தர்கள் கல்யாணமானவர்கள் மற்றவர்கள் நதியிலே உட்காரக்கூடியதான இடத்தில் உட்கார்ந்து அந்த தண்ணீரை மேலே எடுத்து வெட்டுக்கணும் அப்படிதான் ஸ்நானம் செய்யணும் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நாவகாகேது மகோததோ கடலுக்கு சென்றால் அவகாக ஸ்நானம் என்பது யாருக்குமே கிடையாது கூடாது அவகாக ஸ்நானம் சமுத்திரத்திற்கு சென்று ஸ்நானம் செய்யக்கூடாது சமுத்திரத்திற்கு சென்றால் உட்கார முடிந்த இடத்தில் உட்கார்ந்து தண்ணீரை எடுத்து மேலே விட்டுண்டு தான் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது மேலும் யார் யாரெல்லாம் சமுத்திரஸ்நானம் செய்யலாம் யார் யாரெல்லாம் செய்யக்கூடாது என்பதை தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்